பாடம் முப்பத்தி ஐந்து இஸ்லாத்தின் அசத்திய வழிகளில் இருந்து விலகி சத்திய மார்க்கத்தில் சாய்ந்தவர்களாகவும் தமது எண்ணத்தை இறைவனுக்காக தூய்மையாக்கியவர்களாகவும் அல்லாஹுவை வணங்க வேண்டும் தொடுகையை அவர்கள் நிலை நிறுத்தி வர வேண்டும் ஜக்காத்தை அவர்கள் வழங்க வேண்டும் என்று மட்டும் அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது மேலும் அதுவே நேரான மார்க்கமுகும் தொண்ணூற்றி எட்டாவது அத்தியாயம் ஐந்தாவது அவசனம்